நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலை சிறுநீரகத்தில் கற்கள் கனயத்தில் கற்கள் அல்லது பித்தப்பைகளில் கற்கள் இருந்தால் அதை கரைக்கக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க இப்ப சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னு டாக்டர் போய் பார்த்தோம்னா சிறுநீரகத்துல அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவாங்க பித்த கற்கள் இருக்கு அப்படின்னா பித்தப்பைய அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க நம்ம சாதாரணமா பூஜைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா தர்பை புல் அந்த தர்பை புல்லோட வேர் பத்து கிராம் அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணீர் விட்டு தீநீராக்கி தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து தினம் ஒரு வேலை பருகி வந்தால் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் கனயத்தில் உள்ள கற்கள் பித்தப்பைகளில் உள்ள கற்கள் அனைத்தும் கரைந்து போயிடும் எந்த கற்களாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றல் தர்பை புல் வேறுக்கு உண்டு என்ன நேயர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்